ாகி ஆனந்த நடனம் செய்து நம்பினோர் துன்பம் நீக்கி நட்சுகம் நல்கான் என்ற எம்பிதாவானிருப்பதற்கமலம் தன்னை நம்புவான் துன்பம் நீங்கி நட்சுகம் அடைவதற்கே வானவரசமான் தொடரவினால் உலகோர் கொழுத்துரும்பெண்ணி ஐங்கரனை வானவரதனமணியொருமுகனை மாசொருவு கோற்றவாளரையை வானவர் முதுவன் பாலனவளவன் உணங்குநற்றிருநலைமாதே வானவரதனாமுத்திராமேசன் கொள்ளலை வணங்கி வாழ்த்திழுவான் ஆனைமுகனாறுமுகநம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு மதிப்பரிதி எறி நீர்கால் வானவனிய வாணன் பலிவாய் அல்ல அதிபதியாய் அனைத்துமாயல்லாத அறிவுருவையகத்துள் வைப்பாம் தொல்லாற்றம் மதிவிறகாற்றிரு தீயதிருவென்னுமாக்கள் எல்லாருக்கும் அதுவதுவாய் இரையிருக்கும்படியேயாய் இருக்கவென்றே சசிவண்ணபோதம் சசிவண்ண போதத்தை தத்துராஜ சுவாமிகள் செய்தால் சொல்லப்படுகிறது தத்துராஜ சுவாமிகள் இரும்புதூர் சமாதாக இருக்காங்க அங்கே ஒரு மடம் இருக்கு அது சிதம்பரத்தில் மடம் சார்ந்தது அவருடைய சுரங்கநாத சுவாமிகள் அவர்கள் அனுபவத்திலே மிக ஆழ்ந்த நிலை பெற்றவர்கள் அந்த அனுபவத்தை தன்னுடைய சிஷியனாகவும் மருமகனாக இருக்கின்ற தத்துவராக கொடுத்தார் அவர் அந்த அனுபவத்தைப் பற்றி ஆனந்தத்திலேயே மூழ்கி இருந்தார் சில காலம் கழித்து சுவரூபானந்தருக்கு ஒரு யாசனை வந்தது அவருடைய அனுபவத்தை வேதாந்தத்தை பிற்கால தமிழ் மக்கள் பயன்படுமாறு சாஸ்திரங்கள் செய்யும் அல்லவா அதற்கு தனக்கு அவ்வளவு பாண்டியத்தம் கிடையாது இந்த சிஷனாகவும் வருமானாக இருக்கின்ற சத்யராஜ் சங்களுக்கு நிறைய கல்வி உண்டு கல்வி கடலாக இருக்கார் அவர் வைத்த சிந்தனை ஏற்பட்டதுனால எப்போ நீ மட்டும் அனுபவிக்கிறே பார்த்தாது நூல் பண்ணும் பிற்கால சந்ததிக்கு பயன்படும் என்று சொல்லிவிட்டு அவர் சாப்பிட்டு போயிட்டாரான் சிறிது நேரங்களில் சாப்பிட்டு வந்த பிறகு நூல் பண்ணியிருக்கேன்னு கொடுத்தாரான் அதுதான் சைஷனாக போய் அவ கொடுத்தவுள்ள அதை படித்து பார்த்து நல்ல நூல் தான் இது பத்தாது இது சுருக்கமாக இருக்குது இது சாதாரண மக்களுக்கு சரி இன்னும் நன்றாக விளக்கமாக செய்யணும் அப்படி செஞ்சால் தான் அது பயன்படும் இது பத்தாது நேரம் சரி என்று நினைத்து கொண்டு அவர் இந்த சாஸ்திரத்தை சுருக்கமாக இருந்ததை மோவதி பயணி பின்னால் பாடும்போது அதை சேர்த்திட்டார் அவர் செய்த மோடி பயணி ஒன்று அந்நியப் பண்ணுறது அந்நிதி பயணி நம்முடைய ஒரு சமுதாயத்தில் ஒருக்கப்பட்டிருக்கிறது அது வரை நம்முடைய பிரம்மாசம் எழுதியிருக்காங்க அதுபடி ஆனந்தாசி வரையீடாக கிடைக்கும் ரூபாய் இருபது ரூபாய் வரையீடு கூடியது மூலம் வரையும் உள்ளது அத்தகைய சாஸ்திரம் இருக்க அதான் நமக்கு தெரியும் மோதிய பெருமே படித்தது கிடையாது அதில் இந்த ஒரு பகுதி இருக்குது அது மட்டும் எடுத்து போட்ட போடப்பட்டிருக்கு இந்த ரத்னா சொல்லக்கூடிய உங்கள் சாஸ்திரத்தில் ஒன்று சமதம் மூன்றாவது போதம் அந்த சசிவன போதம் என்று சொன்னால் சசிவண்ணது போதம் ஆறாவதுமை சம்பந்தப்பொருள் குறிக்கும் அது சம்பந்த உபேஷ்ட போதம் ஞானம் என்று அர்த்தம் சரித்திரமானது ஒரு பத்து மூணு மூணு பாண்டுகள் அடக்கமாக இருக்குது அது உள்ளடக்கம் அதை கதையின் ஏதாவது அவருடைய அத்வேத கருத்துகள் தெரிவித்து தெரிவதற்காக உள்ளடக்கி அந்த கதையை வைத்துக்கொண்டு வேண்டியதை சுருக்கமாக விளக்கமாக சொல்லிக் கொடுத்திருக்கார் இந்த தாஸ்திரம் சத்திய மகாக்கியத்தை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இதில் அமைத்துக் கொடுத்துருக்கார் தத்யராஜ் அப்படிப்பட்ட இந்த சசிவனுபவத்துக்கு ஆதாரம் வித்வநாதபுரணத்தில் உள்ள அந்த சசிவனுடைய சரித்திரம் அவருடைய குருநாதர் மா நந்திபராயினர் அவர் கோகுலாபுரம் என்று விருதாலத்துக்கு ஒரு நாலு மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் அத்தகைய ஊரில் அவர் இருக்க அவரிடத்தில் சசிவனும் ஞானமடைந்த கதை ஆரம்பம் சசினுடைய சரித்திரம் முன் சரித்திரம் என்ன என்று சொன்னால் இப்போ பிராமணாக பிறந்தான் பிராமணுக்குள்ள ஒழுக்கம் கிடையாது மிக கீழ்நிலையே உள்ள சாதாரண மக்களோடு சேர்ந்து கற்பழித்தல் கொள்ளையடித்தல் பொய் சொல்லல் சூதாடுதல் ஏமாத்தல் இப்படிப்பட்ட ஒரு தீய காரியங்களை தீவிரமாக இருந்து அவன் கெட்டான் கெட்டதோட அவனுடைய உடம்பும் கெட்டது உடம்பும் கெட்டதுனால அவங்க அப்பா பார்த்து அவனை நல்லா பண்ணுறதுக்கு எங்கேயாவது போய் மகான்களோட தரிசனத்துக்காக போய் போகும்போது அந்த ஒரு குறுக்க சொன்னதாகவும் ஒரு மோரிசி அவர் நந்திபார் நந்திபார்கிட்ட போய் போனவன் நிவர்த்தியானதாகவும் பெரிய அவரு இடத்துல சேர்த்து சித்தியாக இருக்க சொல்லி அதன் அவர் ஞானமடைந்ததாக கதை சுருக்கம் அதே கதை சுருக்கத்தை இந்த பாடல்களை அமைத்து கொடுத்துருக்கார் கதை அவ்வளோதோடு சேர்க்கிறார் பாடத்தில் அவ்வளோதான் அங்கே வேந்த கருத்து அவ்வளோவா விளக்கம் வரலை இதை வைத்து கொண்டு வேந்த கருத்துக்களை ஒரு நல்ல விளக்கமாகவும் சுருக்கமாகவும் சொல்லியிருக்கார் அடிப்பட்ட சத்யராஜ சுவாமிகள் இந்த முகவதை பழனியில் சேர்த்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரியே நூலை ஆரம்பிக்கிறார் அதாவது இந்த காடு கா சுாடில் ஐ தெய்வம் காளி துர்கை அந்த துர்காதேவி என்னுடைய பக்தர்களுக்கு பேர் பேய்கள் தான் அழகேன்னு பேர் அவர்கள் அது தேவியை வணங்குவார்கள் ஏன்னு சொன்னால் பேய்களுக்கு உணவு இரத்தம் அது சவங்கள் மேலே கூத்தாலும் ஏனென்றால் அகாலமான அடைந்தால் பெய்களாக போகிறது அதனால் அகாலம் அடைந்தவர்கள எடுத்துகிட்டு அவர் அதுவும் இருக்கும் குழுகாடுதான் அதுக்கு ஏற்படும் இப்படி இருக்கக்கூடிய அவைகள் தேவியை குறித்து கேட்கிறார்கள் இங்கே சொல்லக்கூடிய பெய்கள் வெறும் உலக ஆசு உள்ள பெய்கள் அல்ல பிறகு என்ன ஞானிச்சோடைய பெய்கள் பேய்கள் சொன்னே அதிக இச்சோடுன்னு அர்த்தம் பேய் அதிரான் பேயா திரீரான் என்று சொல்லுவார்கள் என்ன அர்த்தம் தீவிர இச்சோடையவர்கள் தான் பேய்கள் பேரும் இங்கே என்ன தீவிர இச்சோடைய மூச்சுக்கள்னு வேறு மூச்சுக்களாகிய பேய்கள் மூச்சுக்களாகிய பேய்கள் சம்சார சாகரத்தினாலே அடிப்பட்ட துக்கத்தை நீக்குவதற்கு தேவியை பிரார்த்திக்கிறார்கள் என்று கதை ஆரம்பம் மோகம் மோகத்தை போக்கி ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டாங்க அப்படி கேட்கும்போது நாங்களோ பாவிகள் இருந்தாலும் எங்களுக்கு ஞானங்களின் ஆசையாக இருக்கிறது முடியுமா என்பது தான் முதல் கேள்வி அப்படி கேட்கும்போது அந்த அம்மையார் பேய்களுக்கு மனமிறங்கி இந்த செஷ்வனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறது கதை ஆரம்பம் அதாவது மகாபாவியம் மகாபெருமூர்த்தி அடையலாம் என்ற ஒரு கருத்தை இந்த கதையிலே தேவி சொல்வதாக தத்ராசம் அமைச்சிருக்கார் உச்சார்பிரானத்தில் உள்ளது தான் அந்த அமைப்பை இப்போது முதல்ல தோத்திரமாக பாடணும் என்ற விதைப்படி மங்களம் செய்கிறார் அந்த மங்களம் தான் முன்னால் பாடப்பட்ட பாட்டு அதை சட்டமங்கல முகூர்த்தம் முகூர்த்தங்கள் தான் வடிவம் அர்த்தம் சிவருமானுக்கு எட்டு மந்திர வடிவங்கள் உள்ளன இதாக காணப்படுறோம்னா அற்பேர் அங்கே மதி என்ன சொன்னால் சோழச கலைகளோடு கூடிய சந்திரனும் பதினாறு கலைகள் சந்திரன கொண்டு மதி பருதி சூரியன் சகச கிரணங்கள் ஆயிரம் கிரணங்கள் உடையவர் சூரியன் ஆயிரம் கிர கிரணங்களில் நானூறு கிரணங்கள் உஷ்ண என்றும் மற்றைய முந்நூறு கிரணம் குளிர்கிரணம் என்றும் முந்நூறு கிரணம் மலைக்கிரணம் என்றும் பிரிக்கப்படும் அது எது மிகுதோ அது மக்களிடத்தில் அது காட்டும் அதனால தான் இந்த சூரியனுடைய கிரகணத்தின் ஒலியை பரிசோதித்து வானிலை இயசியம் சூரியனுக்கு ஒவ்வொரு கிரணத்திலையும் ஏழு நிறங்கள் இருக்கின்றன அந்த ஏழு நிறங்களில் இந்த மூன்று இடமாக பிரியும் மழை ஊஷணம் பனி அது எது போடுவோ அது அதிகம் என்று அது வானிலைக்கால் சொல்லுவாங்க அத்தகைய மகிழ்ச்சி சூரியன் மதிப்பருதி எரி அக்னி அக்னியானது தூய்மையானது தன்னிடத்தில் சேர்ந்த பொருளை எல்லாம் நாசம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் ஒன்று அத்தகைய சாமர்த்தியுடைய அது அடங்கியிருக்கும் எப்போது வெளிப்படணுமோ விருதுநகர மக்கள் வெளிப்படணும் சோம சூரிய அக்னி சிவபெருமானுக்கு மூன்று கண்களில் இந்த மூன்றை சொல்வார்கள் மதிப்பருதி எரி நீர் தண்ணி கீழ்நோக்கி செல்லக்கூடியதில் தண்ணி தான் பிரதானம் இலகிய நிலை உள்ளது அது திருவள்ளுவர் சொல்றார் உட உற்பத்திக்கும் காலமாக இருக்கும் தானே உணவாயிருக்குன்னு சொல்றார் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயது மழை அப்படிப்பட்ட மையம் அடையின மதி பருதி எரி நீர் கால் காற்று காற்றானது அசைஞ்சு அசிசுமாவது மிக மிகவும் உள்ளது காட்டில்லையே யாரும் ஜீவிக்க முடியாது சகாயமானதுதான் உஸ்வாசம் விஸ்வாசம் உண்டாவதற்கு சகாயம் காற்று தான் மேகநிலை தள்ளி எங்கே பய வைக்குமோ எங்கெங்க பய வைக்கும் சாமர்த்தியம் உண்டு அடிப்பட்ட சாமர்த்தியம் மதிப்பருதி எரி நீர் கால் வான் ஆகாயும் மற்ற நாலு பூதங்களுக்கும் இடம் இருக்கிறது ஆகாயம்தான் மதி பருதி எரி நீர் கால் வான் அவனி என உலகம் பஞ்சபூத காரியமாகிய இந்த உலகம் சோழ செய சோழ உலகம் ஆக அவனி யமானன் ஜீவன் மதி பருதி எரி நீர் கால் வான் அவனி யமானன் சொன்ன ஜீவன் எட்டும் அங்கே உடையவன் தான் இறைவன் அதாவது காரணபுரம் சொல்லப்படும் காரணபுரம் வடிமாயிருக்கின்ற அவர் எங்கு நடந்திருக்கிறார் என்பது கருத்து அவர் எல்லா அதிபதியாயும் இருக்கார் கருத்திருத்தம் அக்திருத்தம் அனிதா கர்த்திருத்தம் அவருக்குள்ளு எல்லாவற்றையும் செய்வார் செய்யாமல் இருக்கலாம் கிரமமாக செய்ய மட்டுமல்ல புதியதாகவும் கிரமத்தை தவறியும் செய்ய முடியும் பிரபுத்துவ சாமர்த்தியன் பெயர் அவ்வளவும் செய்ய முடியும் அதிபதியாய் அனைத்துமாய் எல்லா சாமர்த்தியுடையவராக இருப்பார் அதே நேரத்தில் அல்லாத நிலையில் உள்ளவன் அவர் இத்தனையும் செய்தாலும் கூட உபாதியோடு கூடி உபாதி ரகிதனாக இருக்கின்ற நிலையும் அவர் அவர் யார் அறிவுருவை அறிவுருவாக இருக்கார் அவருடைய ததிரமோ மாயை மாயா முன்னே சொல்லப்பட்ட அட்டமங்கலம் அவரோ அறிவுரிவாயிருக்கார் அப்படிப்பட்ட காலபெருமத்தை சொல்லால் தம் மதிவிறகால் மதவாதிகள் நம்முடைய சோல் சாமர்த்தியத்தினாலேயும் புத்தி சாமர்த்தியத்தினாலேயும் தீயது இது தூயது இது என்று வகுப்பார்கள் எங்கள் மதம் தூயது உங்கள் மதம் தீயது என்று சொல்வார்கள் அதான் கொண்டே வந்த அந்த மாதிரி பொயுடை ஒருவன் சொல்வன்மையினாலே நீ போலும் நீ போலும் மெய்யுடைய ஒருவன் சொல்ல மாட்டாவினால் பொய் போலுமே பொய் போலும் என்ன மதவாதிகள் சொல் சாமர்த்தியத்தினாலேயும் வாக்கு சாமர்த்தியை சொல்லாக புத்தி சாமர்த்தியத்தினாலே பொய்யை மெய்யாகவே காட்டுவார்கள் மெய்யை பொய்யாக காட்டுவார்கள் அப்படிப்பட்ட சாமர்த்தியுடையவர்கள் என்னும் மாக்கள் இவர்களை மக்கள் அல்ல மக்களையே போல்வர் மாக்கள் என்று சொல்வார்கள் மக்கள் போல இருப்பார மிருகங்கள் எல்லாருக்கும் அது அதுவாய் அவர் இருந்தாலும் கூட மேலே சொல்லப்பட்ட அஷ்டமங்கல முரூத்தமாகிய காரணப்பெரு எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர்கள் எப்படி சொன்னாலும் அதற்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கும் ஏனென்றால் எங்கு நிறைந்த வஸ்து கூடாது குறையாது அது குறையாமல் இருக்கிறதுனால அங்கங்கே இருக்கிற மதவாதிகள் மலரமாக சொன்னாலும் அப்படி எப்படியே பிரகாசிக்கும் அப்படி இருக்கும் படியே அதே பிரகாரமாகவே ஆயிருக்க நானும் அப்படியே அஷ்டமங்கள முரூர்த்தமாக இல்லாவிட்டாலும் அதில் ஒரு பங்கு இருந்தாலும் கூட அல்லாதாயும் அறிவுருவாயும் இருக்கிற அந்த சாட்சி பாவனையும் கர்மானுசாரமும் செய்யக்கூடிய கர்த்தத்துவ அதாவது ஜீவபாவனையும் இருந்தாலும் நானும் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன் ஆகவே ஆய் அப்படியே இருக்க என்றே அகத்துள் வைப்பான் என்னுடைய உள்ளத்தில் வைத்து தியானிப்போமாக வழிபாடு செய்வோமாக ஆகவே இறைவன் இன்னும் இறங்கியாக அட்டவண முகூர்த்தமாக இருக்கின்ற அவரை மதவாதிகள் பலருமே சொன்னாலும் கூட அவர் எந்த மாறுதலும் இல்லாமல் அவரவர்களுக்கு அப்படியே அருள் செய்து கொண்டு அல்லவர்கள் தண்டித்துக்கொண்டு இருக்கின்ற சாமர்த்தியுடைய இறைவன் எப்படி இருக்காரோ அவர் விவகார காலத்தில் விவகாரியாகும் அதே நேரத்தில் சாட்சி மாத்திரமாக இருக்கிறதாக சர்வசாட்சியாகவும் இருக்கின்ற தன்மை எப்படி இருக்கோ அந்த அறிவுருவை அகத்தில் வைப்போம் யானும் அப்படியே இருக்கும்படியாக பிரார்த்தித்துக்கொண்டு உள்ளத்தில் தியானிப்போமாக இந்த மங்களம் செய்கிறார் அப்படி செய்கிறதுனால இது ஆசிராதிபங்களும் பேர் கோரிக்கையோடு கூடி செய்கிறது நமஸ்கார மங்களம் அது கோரிக்கை இல்லாமல் இருக்கும் ஒருத்தன் நிச்சயசுவர மங்களம் ஒருத்தின் பெருமை சொல்லும் கோரிக்கை இருக்காது நமஸ்காரம் இருக்காது ஆகவே இந்த மூன்று மங்களம் தமிழில் வாழ்த்து வணக்கு முழு என்று மூலிகால் சொல்வார்கள் அப்படிப்பட்ட பாடலை கலர் வணக்கமாக வைத்துவிட்டு அடுத்தபடியாக நூல் ஆரம்பிக்கிறார் வடிவாய் அல்ல அதிபதியாய் அனைத்துமாயல்லாத அறிவுருவையாக தொழுவைப்பா மதிவிறகாற்மாக்கள் எல்லாருக்கும் அதுவதுவாய் இறையிருக்கும்படியேயாயிருக்கவென்றே அதிலே முன்னே சொன்ன மாதிரி அந்த உணர்ச்சிப்பைகள் தேவி கேட்கிறதாக நூலாரம்படிவும் மாதீயும் மற்ற முழுமுதல் வடிவமாகிவரும்படி இந்த பாடலானது இந்த நூலில் கிடையாது இருந்தாலும் இது என்ன காரணத்தினாலோ காசி காஞ்சாமி சேர்க்கவில்லை இது பழைய பாடல்கள் இருந்தாக ஊர் சம்பிரதாயத்தில் எங்களுக்கு எல்லாம் கொடுத்து படிக்க சொன்னாங்க அதனால் அதையும் சேர்த்தி பாடன்னு சொல்ல பழக்கம் இந்த ஐந்து பாடல்களை சேர்த்த பிறகு தான் இந்த நூலில் சொல்லப்பட்ட ரத்லாவில் சொல்லப்பட்ட நூல் ஆரம்பம் இதுக்கு முன்னாடி அஞ்சு பாடலு நாம் தேர்ந்து கொள்ள வேண்டியது முடிவும் ஆதிய முழு முதல் அந்த பரம்பொருள் எப்படி இருக்கு அந்த முடிவு இல்லை ஆதி இது எந்த காலத்துன்னு சொல்ல முடியாது முழு முதல் எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கிறது ஏன் அப்படி ஆதி அந்த முத இருக்குன்னா ஞாபக வசு எங்கு இறந்த வசு எப்படி வந்தது எப்படி நாச முடியும் அதனால எங்கே நிறைந்த வசதின்னு அர்த்தம் ஆனால் முடிவம் ஆதிமற்ற முழு முதல் இருந்தாலும் வடிவமாகி வரும்படி எங்கனே உலகத்தில் வடிவம் தாங்கி வருவன்னு சொல்வாங்களே மூர்த்த வடிவமாக அவரவர்களுக்கு கோரிக்கை நிறைவுவதற்காக அது எப்படி முடியும் என்று பெயர்கள் தேவியை கேட்கிறார்களா கேட்கிறார்கள் அதை முதல் பாட்டு அதன்படிக்கு மீண்டும் சொல்றார் சொல்லு கோலமோ சுருதி விருத்தமோ அல்ல ஓவே நன்னை அருளுமே என் தேவியே இது சொல்லுக்கு அளவா அளவு சுருதிக்கு விரோத விரத்தமா விருத்தமான விரோதியா அல்லவோ என இந்த ரெண்டு பிரகாரம் எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் கேட்டுக்கொண்ட பிறகு அன்னை அருளுமே அந்த தேவியானவள் சொல்ல ஆரம்பிக்கிறார் அடுத்த பாட்டிலிருந்து பருவமாயேனும் அன்பர்க்குருவ உருவானாய்வார் உருவன் என்பது மாமாரை சொல்லுமே அருவனாயே நம் அன்பர்க்கு உருவனாய் வருவன் என்பது மாமாரை சொல்லுமேன் அருவனாயினம் அன்பர்க்கு ஒருவனாய் இறைவன் அருவன் இந்து மத்திய ஆர்வம் தான் சொல்லப்படுது ஒன்று தான் சொல்லப்படுது ஆனாலும் உருவம் தாக்கி வர முடியும் உபாதியினாலே தாங்கி வர முடியும் அப்படி சாமர்த்தியம் அதான் பிரபுத்த சாமர்த்தியம் பேர் தொயன்போது மாமரை தேசம் பொருந்தியதுர் சாமு சொல்லக்கூடிய நான்கு வேதங்களும் சொல்லப்படுறன இது சுருதி பிரமாணம் அம்மையார் சொல்லி படுத்தபடியாக ார் அத்தகைய இறைவனை எப்படி அடைகிறது என்று கேள்வி அவர் சொல்றார் பக்தியா வளையப் பாடும் பார்மீசை புத்தியால் அறியும் நாளை அறியணும்னு சொன்னால் என்று சொல்லக்கூடிய வளைவிச்சனா ஆகப்படுவார் புத்தி கொண்டு வாதம் செய்வையானால் அறிய முடியாது அறிவுண்ணா புராணி பழமையானவன் பத்தி வளையில் படுவோன் காண்க என்று மாணிகா சொல்றான் பத்தியாவலையில் படும் உலகத்தின் என்னை பார்மிசை அறிவுண்ணா புராணி என்று சொல்லப்பட்ட தேவி இப்படி கூற திருவருள் பாவிக்க என்று பதைக்கவே அப்போ தேவி சொல்ல உள்ளே ெல்லாம் ஒரு எண்ணம் உண்டாச்சு தேவி இப்படி கூற திருவருள் அந்த பகவானுடைய அருளை மேலான கிருமியை அடையும் பொழுது நாங்கள்லாம் பாவிலாக போய்விட்டோம் ஏற்கலாம் எங்கெல்லாம் முடியவில்லையே என்று பதைக்கிறார் இந்த பதைப்பைக் கொண்டு அம்மையார் அடுத்த பாட்டிலே சொல்கிறார் இதே இந்த நூலில் ஆரம்பிச்சிருக்காங்க அழகை அச்ச மாறவாகவான்காலும் உலகின் முத்தி பேரும் பாரி சோது அழகின பைகள் விழி அதாவது கூப்பிட்ற மாதிரி அழகை பைகளே அச்சமர வைத்திய விடுங்கள் பகவான்களும் உலகில் இந்த உலகத்தின் கண்ணேசு அப்படிப்பட்டார் மூச்சு பேர்களுக்கு சமானம் சொல்லுது அச்சமர பயத்த விடுங்கள் அகவான்கள் என்ன அர்த்தம் குற்றவாளி முத்தி பெறும் உலகில் முத்தி பெறும் பரிசு ஓதுவாம் அதை சொல்ல ஆரம்பிக்கிறோம் என்று சமானம் சொல்லி குடிக்கிறார் இந்த பாட்டில் அதிகாரியுடைய சம்பந்தம் பயன் என்று சொல்லக்கூடிய நான்கையும் நூலாசிரியர் கூறுகிறார் அதாவது அகவான்கள் என்று சொல்லக்கூடியது பாவிகள் அர்த்தம் அகவான்களும் அது உண்மையை இழுச்சிறப்பு உண்மை மிக கேடு கட்டவர்கள் அதிகாரிகள் மந்தன் மத்தியமன் நான்கு அதிகாரிகள் மந்தன் மிக கீழ்வன் அவரை அப்படி கீழ்பட்டவன் மந்திரிகளை சேர்த்துக்கலாம் ஆக அதிகாரி இதுக்கு அர்த்தம் அவர்கள் அதிகாரி மந்தன் அந்த அதிகாரிக்கு பயன் என்ன முத்தி சருதுங்கிறது பரமானந்த பிராப்தி அது இந்த உலகின் முத்தி இந்த உலகின் கண்ணே அடைகிறது சாலோகா சாய்பா சாரூபா சாய்ஜோன் செல்லக்கூடிய நாலு முத்திகளும் இங்கிருந்து உபாசனை உலகங்களுக்கு போய் அடைகிறது இது இங்கேயே கிடையாது ஜீவன் முத்திரை கையிலு முத்தின் பேரும் உலகின் இந்த உலகின் கண்ணு முத்தி என்று சொல்லக்கூடியது இருக்க பெரும் பரிசு பெரும் பரிசுன்னா அதை அடையக்கூடிய முறைமை அத்தியாரம் சொல்வார்கள் அத்தியாரோனா தோற்றம் அவ்வாறு முடிவு இதை தத்தமிஷம் மகாணத்தின் மூலமாக விளக்குறது பெரும் பரிசு தன்மை பெறக்கூடிய தன்மை கிரமம் ஓதுவாம் சம்பந்தம் ஆகவே அதிகாரி மந்தன் பையன் முத்தி அது பெரும் பரிசு இருக்க அது விஷயம் ஓதுவாம் சம்பந்தம் ஆக நான்கே இந்த பாட்டில் அடைக்க இருக்கார் அதிகாரிக்கும் முத்திக்கும் அதாவது பையனுக்கும் சம்பந்தம் உண்டு நகவான்களும் உலகில் முத்தி பெறும் படி ஓதுவான் என்று சொல்வார் அதே போல அதிகாரிகளுக்கு விஷயத்துக்கும் சம்பந்தம் உண்டு நித்தி பெறும் பரிசு ஓதுவான் அது படித்த பிறகு அவன் விசாரி செய்யக்கூடிய ஓகே உண்டாகிறது அதனால கருத்தர் கர்த்தவியபாவ சம்பந்தம் விசாரம் செய்னும் என்று அர்த்தம் விசாரத்தினால் வரக்கூடியது ஞானம் ஜனஜியவாத சம்பந்தம் உண்டு ஜனகம் உற்பத்தி பண்றது ஜன்னியம் உற்பத்தி ஆனது அர்த்தம் ஆகவே இந்த பாட்டில் அதிகாரி விடயம் சம்பந்தம் சேட்டத்தை விடக்கியிருக்கார் அது இல்லைன்னு சொன்ன அதிகாரிகள் பிரவர்த்திக்க மாட்டார்கள் நூலை படிக்கணும்னு ஆசைப்படுவையானால் இந்த நூல் நம்ம உயர்ந்ததாக இல்லையா அப்படின்னு முன்னுரையில் படித்து பார்த்துக்கணும் அதான் முன்னுரிமை என்றாலும் பாயிரம் என்றாலும் அதுதான் பாயிரம் அடிந்துரை முன்னுரை முகவுரை ஒரு பொருட்கள் தான் இது சொன்னாக்க ஜீவர்களுக்கு எந்த நூல்னு தெரியாமல் அதை மாட்டாங்க வைத்திய நூல் என்று சொன்னால் முன்னாலே வைத்தியத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்லி இதில் படித்தாக்கா இந்த நூலை கையாண்டாக எல்லா உண்டு காட்டணும் சங்கீத நூல் இது இந்த சங்கீதத்தை வலியுறுத்தும் என்று இது பயணிவடான் காட்டணும் ஜோடி நூல் இது காலத்தை கணிக்கிறது இதை படித்தாக்க மக்களுக்கு பயன்படும் அதனால் வருமானம் வரும் என்று அவர்கள் எழுதினா தான் ஜோடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசைப்படும் பிரவர்த்திப்பான் அதுபோல் இங்கே துக்க நிவர்த்தி ஆனந்த அது சர்வதற்கு பரமானந்த பிராப்தி அது அடையணும்னு எவனுக்கு இருக்கு அவனு பேர் மூச்சுவன் பேர் பத்திரிகை மூச்சுவானவன் இந்த நூல் படிக்கணும்னு பெரிய பருவம் சொன்னால் முன்னாலே சொல்லி இது மூச்சுக்களுக்காக ஏற்பட்ட நூல் பயன் சர்வதற்கு பரமானந்த பிராப்தி அதனை அடைவதற்கான முறையில் சொல்லக்கூடிய இந்த நூல் அதை பற்றி நாங்கள் சம்பந்தம் என்று காட்டி ஆகணும் காட்டிருக்கார் அதிகாரி மந்தன் பையன் முத்தி அது இந்த உலகத்தின் கண்ணி அடையிற முத்தி பெரும் பரிசு அடையிற மார்க்கம் அத விஷயம் போதுவாம் சம்பந்தம் சொல்லுவோம் என்று இந்த கிராமமாக சொல்லியிருக்கார் உலகில் முத்தி பேரும் பாரி சோதுவாம் பிறந்த பாவ மேலாம்பரி பூராணம் பிறந்த ஞானி விழிபாட ஓடு மேம் இப்ப நூல் ஆரம்பிக்கிறார் இந்த பாவங்கள் இருக்குமேயானால் அது ஞானத்துக்கு ஏதும் இல்லை மலமன்னு பேர் அதிகாரிக்கு மலம் உட்சேபம் அவளும் செல்லக்கூடிய நூல் குற்றங்கள் இருக்கப்படாது அதில் மனதோஷம் என்பது பாவம் அது நிஷ்காம கர்மத்தினாலே பாவத்தை நீக்கலாம் அது ஒரு முறை அல்லது புண்ணிய விசேஷம் மட்டுமே ஆனால் மகானுடைய தரிசனம் கிடைக்கும் அதனாலே பாவம் நீங்கும் அதனால் பரிபூர்ணம் உணர்ந்த ஞானி விடுபட ஜென்மாந்திரங்களில் உணர்ந்த சம்பாதித்த பாவம் எல்லாம் நீங்கும் மற்றும் சொல்ல ஓடும் ஓடி போயிருந்தோம் ஞானி விடுபட ஓடுமே என்று ஞானின் பெருமையும் அந்த மனதோஷத்தினுடைய சிறுமையும் இந்த பாட்டில் சொல்லி பிறகு அடுத்த பாட்டை தொடர்ந்து ஒரு உயர்வீடி ஒன் சொல்வழி செய்ய இதிகாசம் ஒன்று சொலவி சஷ்வின்ன போதும் ஏற்றி ஆரம்பித்தோம் உழைந்த ஞானும் இப்படிதான் அர்த்தம் பண்ணிவிட்டு சில செய்யப்பட்டது இது மோகதை பழனியில் ஒரு பகுதி எழில் அழகு என்ன ஞான அழகாக ஒண்டியாக தான் இருக்காங்க தேடி வச்சிருக்க அழகா அப்படின்னா அந்த அழகு இல்லை மைத்திரி கருணை முதுகு பேச்சை என்று சொல்லக்கூடிய அழகு அவர்களுக்கே உரியது அதாவது சுகி துக்கி புண்ணியவான் பாவி என்று நாலு இடத்தில் நாலு பாவனை சுய இடத்திலே சுகபாவனை சரி நல்லா இருக்கட்டும் ஆத்ம சுகர்ந்து அவரை அனுப்பிக்கிறாங்க என்று அமைதி இருப்பாங்க ஆனால் அஞ்ஞான காலத்தில் அப்படி இல்லை இப்போ நல்லா வாழ்ந்தால் பொறுக்காது பொறுக்காக மட்டுமல்ல அவளுக்கு கெடுக்குதே முயற்சி பண்ணுவாங்க அப்படி இல்லை அதெல்லாம் மைத்திரி சுயலிடத்தில் சுக கருணை துக்கிய இடத்துல அது இறக்கம் கொண்டு அவராக முயற்ச உதவி செய்வாங்க வெறியறக்க மட்டுமல்ல உதவியும் செய்வார்கள் அதான் கருணையின் பேர் புண்ணியவான்கள் நல்ல காரியம் செய்கிறாங்கன்னா விருப்பம் கொள்வார்கள் நல்ல செய்யட்டும் அது பேர் இருக்கட்டும் என்று அவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள் அதான் அவர்கள் விருப்பம் வைப்பார்கள் அது பேர் அப்புறம் பாவில உதவ செய்யணும் பாவல் அவர் விருப்ப வெறுப்பு இல்லை உதார்த்து விற்று வேண்டியது தான் வெறுப்பு அடைஞ்சாலும் கெடுதல் பண்ணுவோம் விருப்படைஞ்சாலும் கெடுதல் பண்ணுவான் அதனால் அவனை சுருப்பு மாதிரி ஏதோபடி கல் மண்ணு மாதிரி நினைச்சுக்கிட்டு தொடர்பு புறப்படா அதை பாலிடத்தில் செய்ய தேக்கது என்று நான்கு குணங்கள் படைத்து நிரம்பியிருக்க அந்த அழகு எழில் ஆறு இந்த அழகு பொறிந்தவர்கள் நான்கு குணங்களாக அழகு பறிஞ்சவர்கள் அர்த்தம் அதான் ஞானிகள் அவர் புகழ் என்னை போற புகழை அருவன் சொல்ல முடியுமா இங்கே சித்து புருஷர்கள் இருக்காங்க அவர் வெறும் சித்தி இருந்தாக்கா அது ஞானத்தில் சேராது வெறும் ஞானம் இருந்தாலும் மக்கள் கவர்ச்சு இருக்காது ஞானமும் சித்தி இருக்கிறவர்கள் தான் எங்கள் பேச்சு அப்படிப்பட்ட அவர் தான் பிரபலம் இருக்கும் குளத்தில் பிரபலம் இருக்கும் வெறும் ஞானிக்கு என்ன இருக்குது அவனுக்கு ஒன்றுமை அவனுக்கு சாதாரண சித்து இருக்கும் வெளிப்படையான சித்து இருக்காது கோயிலு ஆண்டவர் அவருக்கு சாதாரண சித்து தட்சிணாமூர்த்தி திருவாரூர் அது ஒரு காலத்துவங்க தான் அவரும் இடிப்படையான சித்து இன்றைக்கி இருக்குது அவருக்கு இன்னைக்கு தட்சிணாமூர்த்தி மடத்தில் எப்படி பகிபு இருக்கு பாருங்க கோயிலு மடத்தில் ஞானந்தான் பிரதானம் அங்கே சித்து தான் பிரதானம் அங்கே பாடம் கிடையாது ஒன்றும் கிடையாது எப்பவுமே இல்லை இங்கே எப்பவுமே பாடம்தான் ஆனால் இப்போ கிடையாது தாய் இப்பெல்லாம் போயிடு செய் அடிப்படையாது தான் ஞானம் தான் பிரதானம் ஆனால் அவர்கிட்ட சித்து அடங்கியிருந்தது சின்ன வயசில் ஜென்மாந்திரத்திலே அடங்கியிருந்தது பாஷ்ட பாடம் ஓதிலங்கி சாமிக்கிட்ட கேட்டு அது பாஸ்ட்டை சமாபதி பூஜை பண்ணணும் அதுக்கு செலவு கொடுங்கன்னா அங்கப்பா பேச மாட்டேன்ட்டாரன் அப்புறம் பார்த்தார் ஊமியாயிட்டியோ அப்படின்னாரு ஊமையாக போயிட்டாரன் அது சித்தி அவர் இருந்தது அப்புறம் பேச வரலையா ஓ பணம் ஊமையான்னு சொன்னால் வந்துருந்தே நான் பையனுக்கு சித்திருக்கப்பா சாப்பாடு கருக்க இருக்கு என்னப்போ பணம் ஆகிட்டு போகணும்னு கொடுத்துட்டாரான் அவர் ஊமையெல்லாம் போயிவிட்டேன் போயிடுச்சு அவர் பேச அப்படி போல் அவருக்கு இருந்தது அதே போல் ஒருத்தர் வந்தான்னா மறந்த பாவமெல்லாம் பறிப்போன மறந்த ஞானி இடிபட ஓடுமையான்னு சொல்லியிருக்கே உங்களை நீ ஞானின்னு சொல்கிறீங்களே உங்களை பார்த்தா எனக்கு பாவம் போன மாதிரி தெரியலன்னா அப்போ சொன்னாரான் இரும்போயே தான் பரிச தங்கமாக்க வழியே மண்ணை ப தங்கமாக்காது அப்படின்ட்டாங்க இப்போ என்ன அர்த்தம் நீ மண்ணு மாதிரி முட்டால் ஒன்றை ஆக்காது நீ இருமாதிரி அதிகாரியாக இருந்து ஆக்கும்னு அர்த்தம் அது கேட்டான் கேட்டவன பைத்தி படித்து போய்சே உனக்கு அப்படி போய்ட்டு சில சில சமயங்களில் வெளிப்படும் அந்த சித்து பொறுத்தவர்களுக்கு எப்போ வெளிப்பட்டு இருக்கும் அவனுதான் கூட்டம் சேரும் அவனை தான் பெரிய ஞானிகள்னு சொல்லுவாங்க ஞானத்துக்கும் சித்துக்கு சம்மந்தமே கிடையாது சில பேர் ரெண்டும் இருக்கும் ரெண்டும் இருந்தாலும் ஞானம் வேறு இங்கே சித்து வேறு சொல்லப்பட்டது சித்து ஞானம் ரெண்டும் உள்ளவர் அர்த்தம் என்ன மானந்தி ரெண்டும் உள்ளவர் அது இருக்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் இங்கே ஞானம்தான் பிரதானமாக பேசப்படுகிறோம் அவர் புகழ் என்னை என்ன கூற முடியும் உயர் மேன்மையான வீட்டை அடையறதுக்கு இவன் சொல் வலிசை சொற்கள் கேக்கிற சிஷ்யர்கள் வலிசை தொழிலாளர் சேர்க்கை அதுகேலும் உன்னை இதிகாசம் சொல்ல வேண்டாம் சிஷ்யர் இருக்காங்களே சிஷ்யருடைய பெருமை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் இருக்கு ராஜாக்களுடைய வரலாறு மகான்களுடைய வருவாறு வரலாறுலாம் இதுகாசன்னு பேர் தெய்வத்தை பொருள் சொல்லதெல்லாம் புராணம்னு பேர் புராணம் கட்டுக்கதையன்னு சொல்லுவாங்க கட்டுக்கதையோ ஒட்டுக்கதையோ அதே வரலாறு ஆகவே இந்த தொழிலாளர் சேர சிசியன்னு அர்த்தம் அவர் சேர்க்கை அது கேளும் அதை நான் சொல்கிறேன் என் மூச்சுக்களே கேளுங்கள் முன்னை இத்திகாசம் ஒன்று சொல்லவே இது பழமையான இத்திகாசம் வந்து இருக்கிறது வித்தியாச வரலாறு இருக்கிறது அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்று அந்த தேவியானவள் மூச்சுப்பைகளுக்கு சொல்லதா கதையை ஆரம்பம் இது முன்னரை மாதிரி சொல்லியாச்சே நான் அடுத்த பாட்டுகள் ஆரம்பம் செய்த அவனு பேருதனை முன் செந்தாமரை முதல்வர் கெமன்னல் திருவாய் மலர்ந்த திருவே இந்த கதையினுடைய மகிமையை நீ எப்படி தெரிகிறேன்னு சொன்னால் தன்தாபமற்ற பரணையவள் செய்த தன்தாபம் தாபத்திரையங்கள் மூணு துக்கங்கள் அத்தியாத்மீகம் அதிபௌக்கம் அதிதெய்வம் சொல்லக்கூடிய மூணு துக்கங்கள் அது தன்னத்தில் பொருந்திருக்கு தன்தாபமற்ற அது கிடையாது ஞானிகளுக்கு அவன் தான் பரன் அவன் குருநாதன் அதுதான் ஞானி அவனுக்கு கந்தாவமற்ற பரமையவன் செய்தன் அவனுற்ற பேரேதனை அவன் சிஷ்யன் இருக்கானே அவன் அடைந்த முத்தி அதை தன்னசை அது பேரை முன் இன்னொரு காலத்தில் செந்தாமரைக்கண் சிவந்த கண்களுடைய மகாவில் இருக்காரு முதல்வருக்கு செந்தாமரைக்கண் முதல்வருக்கு எம் அண்ணல் திருவாய் மறந்து இதுவே என்ன எம்முடைய கணவராகிய சிவருமான் விஷ்ணு சொல்லியிருக்காரு திருவாய் மறந்து இதுவே மகிழ்ச்சியோடு சொன்ன கதை இது அப்படிப்பட்ட மகிமும் ஒரு ஞானியுடைய மகிமையை காரியபுரமங்களாகிய மூர்த்திகள் எடுத்துக்கொண்டு சொல்கிறாங்கண்ணா அவளை பெருமை கொடுக்குறார் தேவி காளி தேவிக்கணவர் தேவருமான் ருத்ரன் அவர் என்ன பண்ணார் மகாவிஷ்ணு இந்த கதை சொல்கிறார செந்தாமரைக்கண் முதல்வர்க்கே மன்னல் எம்முடைய கணவனானவர் திருவாயு மறந்துவேக்கினால சொல்கிறார் பின்னாணி விழிபட்டு முன்னை வினைவிட்டு முத்தியுலகில் தவமற்றவைய வினையே புரிந்த சதிவண்ணெய்து கதையே குவைப்பின் ஞானி விழிபொட்டுன சமானம் சொல்ல முடியாது ஞானிக்கு ஞானிக்கு ஞானியே சமானம் சமன் தான் சமானம் அவ்வளோ மகிவு இருக்க ஞானம் அடைந்தாங்க அது என்ன அவ்வளோ மகிழ்வு வந்துடுமோ சொன்னால் கடிச்சு பாடு சொல்லாருங்க திருமூர்த்திகளும் அவனுக்கு சேவை பண்ண முந்திராங்களா அப்படின்னா அவள் மகிழ்வு இருக்கு ஏன் அப்படி மகிழ்வு வந்ததுன்னா அவனுடைய உழைப்பு இந்த ஞானத்தை மோகத்தை வென்றவன் உலகத்தில் புறப்பகையில் வென்றவனுக்கு வீரன்னு சொல்லி பாராட்டுறாங்க பரிசு கொடுக்குறாங்க பட்டங்கள் கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க அங்கே எதிரிகள் வென்றதுதான் காரணம் ஒரு தேர்தலில் கவுன்சிலர் தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு வாயுதா சம்பளம் இல்லை கிம்பளம்தான் உண்டு அதுக்கு எவ்வளோ பாராட்டு பாடுறாங்க முந்நூறுபாய அது அணிச்சலக்குதான சம்பளம்னு கிடையாது போயிட்டு போயிட்டு வரும்க்கு நான் பாராட்டு தெரிஞ்சால் நமக்கு தான் வழி காட்டுவார்லவா என்று பாராட்டுறாங்கண்ணா பாராட்டுதான் சமானம் இல்லைன்னா ஓமிப்பெண் ஞானி ஊப்பியில் அர்த்தம் இங்கே சமானம் இல்லாதனு அர்த்தம் ஓமிப்பெண் ஞானி ருளிபட்டு அப்படி கண் பாறை பட்டாலே போயிருமா அதான் பிறந்தபாவெல்லாம் பரிபூர் மறந்து ஞானி விழிபடன்னு முன்ன சொன்னது ஞானி விழிபட்டு முன்னை வினைவிட்டு பாவனைகள் எல்லாம் போச்சு அப்புறம் புண்ணியமும் போயிருது ஆரம்பிச்சது புண்ணியமும் போயிருது அப்புறம் ஞானம் கெட்டுது அழுக்கு பாரு சோப்பு போடுறோம் அப்புறம் சோப்பை பிரிக்க முடியாது அதுவும் கழிவு வேண்டியதுதான் அப்படி போகல பாவம் போடுறது புண்ணியம் செய்யணும் புண்ணியவும் பானம் தான் அப்போ என்ன இருக்கு தூய்மை இருக்கு வேண்டிய தூய்மை அடையுது அதுபோல இங்கே தூய்மையா அந்த கடன் அடையுது அதுக்காகனால அதில் ஞானம் சித்திக்கோ அப்படிங்கிற முன்னே முன்னா நடந்தது முத்தி உலகில் என்ன லாபினாலே பரமானத்தை சொல்லக்கூடிய முத்தி கடைகள் சவமற்ற வெய்ய வினையே புரிந்த சசிவன் என்ன செஞ்ச போட அவன் அவங்களே செஞ்சான் தவமே கொஞ்சம் கூட கிடையாது அப்படிப்பட்ட கொடியவன் என்று சொல்லக்கூடிய சசிவன் என்று சொல்லக்கூடிய அவன் கூட இந்த முத்தி அடைந்தான் அதான் முத்தி எய்தானு கூட முத்தி அந்த கதையை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள்லாம் பாவம் செய்யவில்லை அடைய முடியாது அர்த்த பற்றி வே கொடுமையான பாய் என்று வன்னிக்கப்படுகிறது விசாரணத்தில் சுருக்கான் போட்டிருக்கு பின்னா ரெண்டு மூணு பாட்டில் வரும் அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லிட்டாரு இங்கே அங்கேயே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பார் சேர்த்து சொன்னாங்க அவ்வளோதான் வேறென்னு இல்லை அதுவும் ஒரு அந்த கால் இந்த புஸ்ஸும் கூட ஒன்று போட்டாங்க அது எங்கே கொஞ்சம் தெரியலாம் சுருக்கமாக பார்த்தா பார்த்து என்ன பண்ணுறோமா அதனால் இந்த தவமற்ற வெளியே வினையே புரிந்த சசிவண்ணன் எது கதையே அவன் கூட முத்தி அடைஞ்சிருக்கான் முத்தி வரைகளை போயிருக்கான் அப்படின்னா ஆகவே ஞானத்தின் மகிமை அப்படி இருக்கும் சர்வக்கு இறுதி பரமானந்தா பிராப்திதான் அது அது ஞானத்துக்கும் பயன் மத்தியானங்கள்லாம் சில சில துக்கங்களை போக்கும் தற்காலிகமான துக்கம் நிரந்தர துக்கம் போக்காது சில சில இன்பங்கள் கொடுக்கும் நிரந்தர இன்பம் கிடைக்கும் அது கிடைச்சா போகாத அந்த நிலையில் கீழே அது கிடச்சா போகணும் தான் அப்புறம் அங்கே வந்துட்டாக்க அது பார்த்தா எப்போவுமே ஒரு படி ரெண்டு படி பார்த்தா அது கிடச்சா போடுமேன்னு நினைக்கிறது உண்டு அது போட்டோம் அப்புறம் திருப்பி அடையிறாங்களா ரெண்டாயிரம் வாரம் சம்பாதிக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் அரை வந்தால் போதும்பா அப்படின்னு சங்கடம் சங்கடப்பே கறக்காங்க ஆனால் கொடுத்துறாரு ஐயாயிரம்மா பறிச்சுருக்கா பத்தாயிரம் சம்பாதிக்கிறான் நான் ஐயாயிரம் பார்த்துக்கலாம் பத்தாயிரத்துல லட்சம் போயிடும் பத்தாயிரம் வந்துடுச்சு அவன் ஐம்பது நாள் நம்பா இருக்கிறான் அங்கே என்ன சம்பாதிக்கிறேன் நான் ஐயா அம்மா கிடைக்காதா அப்படி வளர்ந்துக்கிட்டே போகும் அதனால் தற்காலிக சுகம்தான் கிடைக்க முடியும் நிரந்தர சுகம் கிடைக்காது ஆனால் இங்கே நிரந்தர சுகம் கிடைக்கிது இப்போ மட்டும் எப்படி கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் மித்தியில் நிச்சயம் வருது மித்தியாத்தால் பேர் நிச்சயம் நியாயமே கிடையாது பழுதியில் பாம்பு கொண்டு பயப்பட மாட்டாங்க காணல் ஜெயத்தை ஆசைப்பட மாட்டாங்க கிழஞ்சி கொண்டு ஆசைப்பட மாட்டாங்க ஏன் போய் பொருள் நிச்சயம் மித்தியார்த்த நிச்சயம் அதே போல் இந்த திருச்சிய பதார்த்தம் அனைத்துமே மித்திய நிச்சயம் வர்றதுனால ஆசையாக பயம் வர்றது நியாயம் இல்லை ஆசையோ பயம் இல்லைன்னு சொன்னாக்க அவர்களுக்கு துக்கம் இல்லை ஆசைப்படுறதுனால கிடைக்கலனு துக்கம் அப்புறம் பொருள் வ வந்துட்டாக்க பயம் இப்படிலாம் பல பயம் இருக்கணும் ஆகவே இது பூரா மித்தியாசன இச்சை வந்த பிறகு இந்த பொருள் வேண்டுமென்றோ வேண்டாம் என்றோ விருப்பம் விருப்பம் இருக்காது இப்போ என்ன இருக்கும் உதாசை நமக்கு இருக்கும் வேடிக்கை பார்க்குறவன் பார்க்க வேண்டியது தான் எல்லாம் வெடிக்க செய்யுது அது இல்லாதனால வேடிக்கை தான் பார்க்குறேன் அவங்க கொண்டு ஆசை கிடையாது ஆனால் பிள்ளைகளுக்கோ அல்லது இச்சை உடையவர்களோ அடையிறான் பட்டாசு வாங்கினோம் வெடிக்கவே இல்லை சரியானதுக்கு வர்றான் வெடிச்சு போட்டு ரெண்டு வாங்கலாம் காசு இல்லையா எதுவுமே சசம் தீபாவளியா சசம் கேட்டு போட்டு சத்தம் இந்த மாதிரி சத்தம் ரொம்ப கம்மியா போச்சு பவான் ரெண்டு மணி வரும் சத்தம் கேட்கும் வித்தியாச வரும்போது பயமாச நிச்சயமா இருக்காது உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட காலிஜம்